كَنَالا رَفَعَ عَلَى ابْرَاهِيمَ وَعَلَى آلِ ابْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَأَزْوَاجِهِ وَذُرِّيَّاتِهِ وَأَصْحَابِهِ وَأَهْلِ بَيْتِهِ أَجْمَعِينَ وَأُوصِيكُمْ عِبَادَ اللَّهِ وَإِيَّايَ أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ إِنَّ التَّقْوَى رُؤُسُ الْأُمُورِ قطق الله في الرؤ وعلانيه اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَقَدْ كَانَ لَكُمْ فِي رَسُولِ اللَّهِ أُسْوَةٌ حَسَنَةٌ அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூற வேண்டிய பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் அந்த அல்லாஹுக்கு புகழ் அனைத்து மென்று அந்த அல்லாஹுவை புகழுகின்றேன் பலத்தும் மேலாஹ் அவர்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சொந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை எட்டி வைக்கிறேன் அல்லாஹுவை நாளை மறுமையிலே அல்லாஹ் முத்தகளுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாய்டா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காராக அல்லாய் அனைவரையும் ஆக்கி அற புரிவானாம் அன்பான அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு இந்த உலகத்திலே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இமான் குரான் எந்த நபிக்கு அருளப்பட்டதோ அந்த நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பெருமதியானவர்கள் என்பதை நாம் குரானினுடாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பணக்காரர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள் எத்தனோ ஆட்சியார்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ மக்கள் எங்களை விட்டு வாழ்ந்து பிரிந்து விட்டார்கள் ஆனால் யாருடைய வரலாறுகளும் பெரிதாக பேசப்படுவதில்லை இன்று அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வரலாறு இருக்கும் என்றால் ஒரு சம்பவம் இருக்கும் என்றால் கணியமானவர்களே அவரது நாயம் அவருடைய வரலாறு என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் முகம்மது அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயர் முகம்மது என்ற வார்த்தை தான் அதிகமாக சொல்லப்படுகிறது அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ கு இந்த உலகத்திலே சொல்லல்லாக செல்லும் அவர்களை எங்களுக்கு வழிகாட்டியான் சொல்லி வாழ்க்கையில அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது கண்ணியமானவர்களே சொல்லாக அழைவ செல்லும் அவர்களை ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு பொறுப்புதாரியாக வைத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியே காணலாம் அல்லது நாம் ஒரு இளைஞராக இருக்கிறோமா இளைஞராக சொல்லலாக அனைவர்த்தன் அவர்களை வைத்து அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியே காணலாம் ஒரு மனைவிக்கு கணவனாக சொல்லலாக அழைவ செல்லும் அவர்களை அதாவது ஆய்சாரையல்லாக கணவராக வைத்து பாருங்கள் சொல்லாகோ அனைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணவன்மாருக்கும் சிறந்த முன்மாதிரியை காணலாம் அதை மூடு பாசி மாறம் தாலா அன்பா அவர்களுடைய ஒரு தகப்பனாக வைத்து ஒரு தந்தையாக வைத்து சொல்லல்லாக வாழ்க்கையை பார்த்தால் எங்களுக்கு ஏராளமான முன்மாதிரிகளை பார்க்கலாம் எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு சொல்கின்றான் யார் அல்லாஹ நம்பிருக்கிறாங்களோ யார் மருமையை நம்பிருக்கிறாங்களோ இவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொல்லாக செல்லும் அவருடைய வாழ்க்கையில நிறைய முன்மாதிரிகளை வைத்திருக்கிறான் தெளிவான முன்மாதிரியை வைத்திருப்பதாக அல்லாஹ் அல்லாஹுவில் இந்த உலகத்திலே சொல்லலாஹோ அலைவ செல்லும் அவர்களை எங்களுக்கு மத்தியில் மாத்திரம் சிறப்பானவனாக அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் சொல்லல்லாக அன்பை அல்லா போட்டிருந்தான் மாற்று மத அறிஞர் சொல்லல்லா அலைவசலம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார் நபிகள் நாயகம் ஒரு பெரிய தீர்க்கு தருத்தி அவர்கள் அனுபவித்த துன்பவங்களை நான் படிக்கும் நான் கண்ணீர் வடிப்பேன் என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தினுடைய மினமுக்கியமாக வழிநாட்டக்கூடிய சொல்லல்லாஹோ அலைவசனுடைய தரதையை படிக்கின்ற போது அவர் கண்ணீர் வடிக்கிறார் அது மா மகாகவி பாரதியார் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைவசல்ல அவர்கள் மகா அவர் எந்த விடயத்தில் முன்னின்று தலைமைத்துவம் வகித்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் அதனால் அவர் மக்கள் மனதில் குறுகிய காலத்தில் அதிக இடம் பிடித்தார் என்பதாக மகாகவி பாரதியார் சொல்லல்லாஹோ அலைவசன அவர்களை பற்றி சொல்கின்றார் அது மாத்திரமல்ல டாக்டர் அண்ணாமலை இங்கு சொல்லல்லாக அரைவசலம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார் நபர்களால் வழங்கிய அறிவுரைகள் மக்கள் வேறு எங்கு சேரினாலும் செல்வமாக இருக்கிறது எனவே அதை எழுதி பாதுகாக்க வேண்டும் என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு டாக்டர் இஸ்நாத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லல்லாஹோ அரைவசலம் அவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார் அன்பான அல்லாஹூடியார்களே சொல்லல்லாக அரைவசலம் அவருடைய வாழ்வே அற்புதமானதுதான் சொல்லலாஹோ அரைவசலம் அவருடைய குழப்பு அற்புதம் கண்ணியமானவர்கள இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அருமை நாயகம் செல்லொல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிரியாவிடைய கொடுக்கின்ற போது சாதாரணமாக எங்களை போன்ற ஒரு முன்மாதிரி எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாவின் வாழ்வை நாம் பார்ப்போம் என்றால் சொல்லு வசல்லும் அவர்கள் ரபியுள் அவ்வள் மாதம்தான் இந்த உலகத்துக்கு பிறக்கின்றார்கள் ரபியுள் அவ்வள் மாதம்தான் இந்த உலகத்தை விட்டு புரிகின்றார்கள் நாளை ரபியுள் அவள் மாதம் பிறக்கிறது அதனால் செல்லவாக வரலாறு கண்டிப்பாக பேசியை தீர வேண்டும் என்றால் இலங்கையிலே ஒரு விடுமுறை ஏறியவர்களும் அதை ஒரு விடுமுறையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அணுகி நாங்கள் நீங்கள் விடுமுறை எடுத்திருக்க எங்களுக்கு என்பதாக மாற்று மருத்துவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட மிகப்பெரிய எங்களுக்கு சில அடையாளங்களை தந்திருக்கிறான் அதிலே ஒன்றுதான் சொல்லலாகோ அழைவ செல்லும் அவருடைய மீளாடை ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான் அது பொதுவான ஒரு விடுமுறை நாளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளிலே நாங்களும் வரலாறுகளை பேச வேண்டும் அவர்களுடைய கண்ணியங்களை மக்களுக்கு மத்தியே தெளிவுபடுத்த வேண்டும் மாட்டு மருத்துவர்களோடும் தங்களுக்கு இடையிலும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லாஹ் எப்படி சொல்லுதோ அவருடைய வப்பாசம் அப்படி அற்புதமானதாக இருக்கிறது அருமை நாயகம் சொல்லல்லாக அலைவசம் அவர்கள் வபாத் ஆறு மாதத்துக்கு முன்னதாகவே சில அடையாளங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார்கள் அந்த அடையாளங்களை பார்க்கின்ற போது சொல்லலாகோ அலைவ செல்லும் அவர்களுடைய இறுதி காலகட்டமாக சில சகாபாத்தில் உணர்ந்து கொண்டார்கள் அருமை நாயகம் சொல்லல்லாகோ அலைவசனும் அவர்கள் வபாத்துக்கு முந்தின காலங்கள் நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அருமை நியாயம் செல்லவாக அனைவரும் செல்லும் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்கின்ற கடைசி ரமலான் ஒன்றை அடைகின்றார்கள் கண்ணியமான அல்லே அந்த ரமலானுடைய மாதம் சொல்லாக செல்லும் அவர்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் இடம்பெறுகின்றனால் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலும் ரமலானிலே ஜிபே அலை அவர்கள் குரானை ஒருமுறைதான் காட்டுவார்கள் சொல்லல்லாக செல்ல அவர்கள் மரணமாக முன்னால் உள்ள அந்த ரமதானிலே இரண்டு முறை அடித்துல அவர்கள் இது மிக முக்கியமாக ரமதானிலே நடந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது பத்து நாள் குறிப்பார்கள் ஆரம்ப பத்து நடுப்பத்து இறுதி பத்து என்று இறுதி பத்து பெறுமதியான பத்து இறக்கப்பட்ட பத்து என்று நாம் எல்லாம் விளங்கி இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த உமத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வேதம் இமாம் எந்த மாதத்தில் இறங்கியதோ அந்த மாதம் மாதங்களில் சிறந்த மாதமாக மாறியது முக்கியமானவராக நபிமார்களுக்கு தலைவராக மாறினார்கள் குரானை எந்த மதத்து சுமந்து வந்தாரோ ஜபிதில் அலிஸ்லா அவர்கள் மாணவர்களின் தலைவராக மாறினார்கள் அன்பான அல்லாஹு விளையாடியார்களே எனவே ஜெபிதில் அலிஸ்லாம் அவர்கள் முறை ஓடி காட்டுகின்றார்கள் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது அது மாத்திரம் அவர்கள் வாழ்க்கையிலே கிடைத்த கடைசி ரமதான் அந்த ரமதானிலே ஆரம்ப பத்தை தவிர பதினோராம் நோன்பு முதல் கண்ணியமானவர்களே பதினோராம் நோன்பு முதல் அந்த ரமதான் முடிகின்ற வரைக்கும் ஏற்றி காப்பிருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுபது அடிக்கக்கூடிய ஹதீசம் وسلم பதி செய்ய رمضان சொல்லு அ فلما كان العام الذي قبض فيه اعتكف 20 يوما صلى الله عليه وسلم اول رمضانين قادي 10 نيا تكافرார்கள் وفاطாகத்துக்கு முன்னின رمضانிலே صلى الله عليه وسلم 20 நாட்கள் இரтикаఫ్ இருந்தார் தின صلى الله عليه وسلم வாழ்க்கையிலே இடம் பெற்ற மிக முக்கியமான ஒரு அடயால மகadır கண்ணியமான அல்லாகவே நிலதியார்களே பிரமலான் நலத்தை சொல்லவதாக அரைவத்தில் அவர் முடித்ததற்கு பின்னால் ரமதானுக்கு அடுத்ததாக செவ்வாலுடைய மாதம் வருகிறது அருமை நாயம் சொல்லவாக அழகி வசல்லும் அவர்கள் செவ்வாறு மாதம் சகாபாக்களோடு சேர்ந்து கொண்டாடுகின்றார்கள் பின்னால் அந்த செவ்வாலுடைய மாதம் அப்படியே முடிகிறது அதுக்கு பின்னால் மாதம் என்று சொல்லுவோம் இந்த மாதத்தை புறப்பலியமாக ஹஜ்ஜுடைய மாதம் என்று நாங்கள் அழைப்போம் கண்ணியமானவர்களே சொல்லவாக அழகி வந்தவர்கள் இந்த ஹஜ்ய மாதங்களில் சஹாபாக்களை எல்லாம் கூப்படுகின்றி செய்வர்கள் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற கடைசி ஹஜ் ஆக சொல்லலாக எல்லா சகாபாக்களையும் வரமையினாயம் அவர்கள் வருகின்ற போது ஹிக்கு போவதற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களை அழைக்கின்றார்கள் நடு அவர்களுக்கு இருந்த நண்பர்கள் ஒரு லட்சத்தி எல்லா சகாபாக்களையும் கூப்பிடுகின்றார்கள் இந்த வருடம் என்னோடு எல்லோரும் ஹஜ்ஜி செய்ய வர வேண்டும் நான் நிறைய விடுதங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் என்று சொல்லவாஹோ அலைவசம் அவர்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களை கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜிக்கு செலுகின்றார்கள் சொல்லலாக சொல்கின்றார்கள் இந்த வருடம் நான் உங்களோடு ஒருவராக இருக்கிறேன் அடுத்த வருடம் நான் உங்களோடு இருப்பேனோ என்பது எனக்கு தெரியாது எனவே ஹஜ்டைய கடமைகளை நான் செய்வதை போன்று அழகாக என்னை பார்த்து நீங்கள் சொலோ பண்ணி என்ன யான் ஒருத்திபாக்களை கண்ணியமான இன்னும் சதுகுண்டார்கள் குலு அன்னி மனாஸிக்கக்கும் நான் எப்படி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறேனோ அதே மாதிரி நீங்களும் நிறைவேற்றுங்கள் அதே மாதிரி நீங்கள் நான் செய்யக்கூடிய அந்த கடமைகளை படித்துக்கொள்ங்கள் விளங்கிக்கொள்ங்கள் நான் எல்லாதபொழுது ஏனியவர்க்கும் எடுத்து விளங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்துச் சொல்லுகுண்டார்கள் இப்படியே ஹஜ்ஜுடைய கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கின்ற போது ஹஜ்ஜி பிறநாள் வருகிறது ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்த நாட்களை நாங்கள் ஐயா முத்தீக்குடிய நாள் என்று அழைப்போம் மிக முக்கியமான நாள் ஹஜ்ஜாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் அல்லாஹாக்கு சுதானா செல்லவாஹூ அழைவ செல்லும் அவர்களுடைய மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவர் குரானுடைய சூறாவை உரைக்கி வைக்கிறான் டிவிலே பார்க்கின்றது சூரத்துள் கவுசர் என்று சொல்லக்கூடியது மிகவும் எழுத்துக்கள் குறைந்த சூறாவாக இருக்கிறது சூரத்துள் கவுசர் தான் மிகவும் சிறிய சூறாவாக இருக்கிறது அருமை நாயம் செல்லு அலைவசன அவர்களுக்கு இந்த மூன்று சூராக்கள் ஒரு சூறா சூரத்து நசுரு சூரத்து நசுரை அல்லாஹா சொல்லாவு அறைவசல்ல அவர்களுக்கு பெர்நாள் முடிந்து இரண்டாவது நாள் அப்படி என்றால் ஐயாமு ஐயா தக்லீக் உடைய நாக்கிலே மிகவும் முக்கியமான ஒரு நாளே அல்லாஹ் குசுப்ஹானஹு தஆலா அந்த சூராவை வகி வைக்கிறான் அது என்ன சூரா இதாஜா அனதுல்லாஹி வல் ஃதஹ் வ ராய்தன் நாஸ யத்ஹுலுனா ஃபீ দীনில்லாஹி அஃவாஜா ஃஸ்பிஹ் பிஹம் பி ரப்பிக வஸ்தகஃபிர்ஹு இன்னஹு கான தவவாபா அல்லாஹ் இந்த சூராவிலே மிக முக்கியமான ஒரு விடயை தேய்சலுகின்றான் அது என்ன விடயம் என்றால் அல்லாவுடைய உதவியும் அக்காவுடைய வெற்றி வந்து விட்டால் நதியே நாயகமே மக்கள் எல்லாரும் ஆர்க்கத்திலே சாரி சாரியாக தப்பு சப்பாக நுழைவார்கள் எனவே இப்படி நுழைவதை நீங்கள் கன்றால் அல்லாவுக்கு இறக்கி வைக்கிறார் கண்ணியமான அல்லாஹ் முன்னாடியார்களே இந்த சூராவுடைய ஒளிரங்கத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் சகாபாக்கள் எல்லோரும் சிரித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் அறிவிலே மிகவும் முக்கியமாக நுட்பமான அறிவுள்ள சில சகாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா சில சஹாபாக்கள் அப்படியே கவலையிலே இருந்தார்கள் அவர்கள் அற ஆரம்பித்து விட்டார்கள் ஏனில் சகாபாக்கள் எல்லாரும் பெரும் சந்தோஷப்படுகின்றாக்கள் அணுகின்றார்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றது பேசப்படக்கூடிய ஒரு ஹலீஃபா ஒரு சஹாதி ஒரு மிக முக்கியமான ஒரு நபித்தோழனாக அவர்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் இந்த குரானுடைய ஆயத்துக்கு மூணு ஆயத்துக்கொலை கொண்ட சூராவுக்கு அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் என்ன விளக்கம் என்றால் கண்ணியமானவர்களே தார சொல்கின்றார்கள் சொல்லி ஒப்பாத்து நெருங்கிவிட்டது இதைத்தான் அல்லா இந்த சூரத்திலே எடுத்து காட்டுகிறான் என்ற செய்தியை சொல்கின்ற போது ஏனைய சகாபாக்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இதே சந்தர்ப்பத்திலே பவானுக்கு விளக்கம் செல்வதிலே மிகப்பெரிய ஒரு திறமைசாலியாக இருந்தோ சாஹோ அவரையும் அவர் இதே விளக்கத்தை சொல்கின்றார்கள் உறுதிப்படுத்திக் கொண்ட எல்லா சகாபாக்களும் கவலைப்பட்டார்கள் சொல்லைய மரணம் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது என்பதைத்தான் அல்லா சொல்லுகிறான் என்று செய்தி அவர் வழங்கிக் கொண்டார்கள் கண்ணியமானவர்களே இப்படியே அஜுடிய கடமை நிறைவேற்றி அவர்கள் அப்படி அந்த கடமையை முடிக்கின்றார்கள் முடித்ததற்கு பின்னால் அடுத்த வருடம் முகரம் மாதம் பிறக்கிறது முகரம் மாதத்திலே சொல்லலாக வளமையாக ஆசுராவுடைய நாள் நோவு நோப்பார்கள் ஆனால் வளமைக்கு மாற்றமாக சொல்லலாக சொல்லுகின்றார்கள் அடுத்தவரிடம் நான் அயாத்தோடு இருந்தால் பத்தாவது நாள் நோம்பு மாத்திரம் அல்ல ஒன்பதாவது நாள் நோம்பு ஒன்பதாவது ஒன்பதாவது நோம்பையும் நான் நோப்பேன் என்று சொல்லலாக அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி சொல்லலாக சொல்லிவிட்டு கண்ணியமானவர்களை சில அடையாளங்களை சொல்லிக் கொண்டு போகிறார்கள் அப்படியே முகர் மாதம் முடிகிறது நிறைய நேரம் போதாமினால் சில மாதம் மலையின் அந்த அதே போன்று அவர்களுக்காக அவர்கள் அந்த ஓதுகின்றார்கள் பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய கபிராரிகளே மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய கபிராரிகளே உங்களுக்கு நிம்மதியை தருவானாக அல்லா எங்களுக்கு உங்களுக்கு மன்னிப்பை தருவானாக என்று பிரார்த்தித்து விட்டு சொல்லல்லாஹோ அலைவசம் இறுதியிலே ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் நீங்கள் எல்லாம் மண்ணுக்கு கீழே இருக்கின்றீர்கள் நாங்கள் மண்ணுக்கு மேலே இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் இந்த மண்ணுக்கு மாதம் இறுதியிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது கண்ணியமான அல்லாஹ் விளையாடியே அவர்கள் ஒரு சஹாபியுடைய ஜனாதா அந்த ஜனாதாவிலே சொல்லல்லாஹோ அலை வசல்ல கலந்து கொண்டு விட்டு திரும்புகின்ற வழியிலே நபி சொல்லல்லாஹோ அலை வசல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது லையிலே ஒரு வருத்தல் ஏற்படுகிறது கண்ணியமான அல்லாக விளையார்களே அந்த தலைவலியின் காரணமாக அதிகரித்தது நரிசல்லாக தலைக்கு மேலால் தலைப்பாறை போன்ற ஒரு ஆடை இருப்பதையும் அதற்கு மேலால் கையை வைத்து பார்த்தார்கள் அந்த தலைப்பாறைக்கு அடுத்ததாக அவருடைய கைக்கும் அவனுடைய சூடுகளை அவர் மிக அதிகமாக உணர்ந்ததாக ார் அது மா அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நுழைகின்றார்கள் நுழைந்து அவர்களை தொட்டு பாக்கின்றார்கள் நான் அவர்களை தொட்டு பார்த்தேன் உங்களே இரண்டு நபர்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு வந்திருக்கிறது என்னுடைய ஒரு காய்ச்சல் உங்களே இரண்டு நபருடைய காய்ச்சலுக்கு எனவே என்னுடைய காய்ச்சல் பெருது என்பதாக அருமை எனக்கு ஏற்பட்ட தலை வருத்தமே எனக்கு ஏற்பட்டே கடுமையாக இருக்கிறது தலைவழி என்று சொல்லுவோ அலைகள் அந்த வருத்தத்தை உணர்ந்தார்கள் அன்று முதல் சில நாட்கள் நோயாளப்பட்டிருக்கிறார்கள் சுமாராக நாள் முதல் செல்லலாகோ அலைவசன ரபியுள்ள மாதம் மௌத்தாகின்ற அந்த நாட்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் செல்லலாகோ அரைவச நோய்வாடப்பட்டிருந்தார்கள் இந்த பதிமூணு நாட்களிலும் செல்லலாகோ அலைவசல் அவர்கள் கடைசி மௌத்தாகின்ற இரண்டு நாளை தவிர மீதமுள்ள பதினோரு நாள் செல்லலாக அலைவசன அவர்கள் இமாமத் செய்தார்கள் இமாமத்து என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேவை மிக முக்கியமான ஒரு பணி செல்லலாகோ அலைவசல அவர்கள் இமாமத் செய்தார்கள் அருமை நாயம் செல்லல்லாகோ அலைவசல அவருடைய காலம் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் செல்லல்லாகோ அலைவசம் அவர்களுக்கு காய்ச்சல் கூடி செல்லலாகோ அலைவசலம் அவர்களை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து செல்கின்ற போது தங்களுடைய மனைவி எல்லாம் சொல்லல்லாக அவர்களை வரவேற்பதற்காக வீட்டிலேயே காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது மனைவிமார்களை பார்த்து செல்லல்லாகோ அலைவசன அவர்கள் கேட்டார்கள் உணர்ந்து கொண்டார்கள் கடுமையான ஒரு காய்ச்சல் ஒரு தலைவரை இந்த சந்தர்ப்பத்தில் இளமையான ஒரு வயதில் இருக்கக்கூடிய அவருடைய நன்றாக முறை ார்கள் எ அவரு நாட்களை குருபான் செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முடிவெடுத்தார்கள் சொல்லாகோ அலைவசனம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் அந்த முடிவை அவர்கள் எல்லா மனைவிமாறு நாட்களை நாங்கள் தியாகம் செய்து ஆய்சாரதி அணுக கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போது சொல்லல்லாஹோ அலைவசனம் அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு ஆசைப்பட்டார்கள் சொல்ல தனிமையில் நடந்து செல்ல முடியாது அவருடைய விழுப்பே அப்படியே முதல் உதவி செய்து உதவினார்கள் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவிகள் செய்தார்கள் இருக்கின்ற போது கண்ணியமான அல்லாஹ் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அவனால் ஓதிக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவன் சில சூறாக்களை ஓதி அவன் தடவ அவன் ஓதி ஊத வேண்டும் சிறுவர்களாக அல்லது இருந்தால் அவர்களுக்கு ஓதி ஊதலாம் அவர்களுக்கு ஆவாண்டி அவனுடைய சூறாக்களை கொண்டு கொண்டு அவர்களுக்கு பரிந்துரைக்கலாம் அவர்களுக்கு ஆவாண்டி தேடலாம் அதே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எங்களுக்கு சொல்லலாகும் வலைவசனுக்காக கட்டு தந்தது வாக்களைக் கூட அவர்களுக்கு அவர் ஓரி பார்க்கலாம் அவர்களுக்கு சொல்லு அலைவசம் அவர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் பெருமதியான சூரா அருணை நாயம் செல்லல்லாஹோ அலைவசன் அவர்களுக்கு அவர்கள் அந்த கிணற்றில் இருந்த தண்ணீர் எல்லாம் மருதோண்டி கலர்களை போன்று கலர் கொடுத்தது அது மாத்திரமல்ல அந்த சூனியத்தின் அபோரத்தால் கிணற்றுக்கு பக்கத்தில் இந்த ஈட்ட மரங்கள் எல்லாம் மீறக்கூடிய வழிகளையும் இரண்டு சூறாக்கள் அந்த சூறாக்களை அவர்கள் முஆத் ரதியல்லாஹு தஆலாவை நோக்கி பார்த்து சொன்னார்கள் யாமஆத் தஃபீக்க மின் குல்லி ஷைர் உனக்கு எல்லா விடையங்களும் இந்த இரண்டு சூராவ போதும்னு சொன்னார்கள் அப்படிப்பட்ட இரண்டு சூரா இன்னுமொரு சந்தர்ப்பத்துல உக்பார் ரதியல்லாஹு தஆலாவை நோக்கி பார்த்து சல்லல்லாஹு சொன்னார்கள் அலா உஅலிமுக்க ஹைரு சூரatayன் குர்ஆன் லமிஹு முக்கிமான இரண்டு சூராவை நான் கற்றுத்தரட்டுமா அப்படி அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பார் ரதியல்லாஹு தஆலாவை நோக்கி இந்த இரண்டு சூராத்துல கற்றுத்தொருத்தார்கள் இன்னுமொரு சந்தர்ப்பத்துல உக்பார் ரதியல்லாஹு தஆலாவை நோக்கி பார்த்து சல்லல்லாஹு அருமைக்களை கொண்டு ஊறுகின்றார்கள் அதற்கு பின்னால் சொல்லல்லாஹோ அழைவசலம் அவர்கள் வீட்டில இருந்து கொஞ்சம் குளிப்பதற்காக ஆசைப்படுகிறார்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்த ஊற்றுங்கள் என்று சகாபாக்கடத்தில் சொல்லுகின்ற போது சகாபாக்கல்லாம் அருமை நாயம் சொல்லலாஹோ அலைவசம் அவர்களை கொஞ்சம் வெளியழு அப்படியே தண்ணீரை ஊத்துகின்றார்கள் அருமை நாயம் சொல்லலாஹோ அலைவசலம் அவர்கள் எந்த அளவு ஊத்துங்கள் ஊத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இறுதியிலே சொல்லல்லாஹோ அலைவசம் தரப்படுத்துங்கள் போதும் போதும் என்று அருமை நாயம் சொல்லல்லாஹோ அலை சொல்லுகின்ற போது புதன் கால் உடம்பு மக்களை நோக்கி வருகின்ற மேலே ஏறி ஒரு பயன் செய்கிறார்கள் அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை صلى صلى الله الله عليه عليه وسلم وسلم لا تتخذوا அவர்கள் சாக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் அசனிகளை தப்பித்து விட்டான் ஏனென்றால் قبور அன்பியாயி மசாஜித் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அன்பருடைய கபறுகளை எல்லாம் வணங்கக்கூடிய இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள் எனவே என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடங்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை நீங்கள் செலவாக்கி சொல்லுங்கள் எனக்காக அவன் எல்லா ஒரு சிலே நீங்கள் நாளைய மறுமையை சப்பாத்து கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய சுண்ணாக்களை என்ற வழிமுறைகளை சொல்லி திருக்கிறார்கள் வெறுமனே நீங்கள் என்னுடைய கபரை வணங்க வேண்டாம் அந்த எகூரி அசராக்கள் வணங்குவதை போன்று என்னை நீங்கள் வணங்க வேண்டாம் தேடி தந்துவிடுங்கள் அருமையிலே அல்லாவுக்கு சொன்னார்கள் இப்படியே அண்டைய நாலம் கலிகிறது அதற்கு பின்னால் அவர்கள் இயாழக்கிழமை நாளை அடைகின்றார்கள் அருமை நாயம் சொல்லலாகோ அலைவசவர்கள் வியாழக்கிழமை நாள் சில வசியத்தை சொல்கின்றார்கள் அந்த வசியத்தில் சிலவற்றை சில சகாபாக்கள் எழுதினார்கள் இன்னும் எழுதவில்லை இப்படி அண்டையை நாள் செல்கிறது அதற்கு பின்னால் சொல்லலாகோ அலைவசல அவர்கள் மகரிபுடைய தொழுகை நேர வருகிறது அருமை நாயம் சொல்லலாகோ அலைவசல அவர்கள் நோயில்லாத ஒரு மனிதரை போன்று செல்லலாகோ அலைவசலம் அவர்கள் தொழுவிக்கு செல்கின்றார்கள் தொழுவிக்கு சென்று சொல்லக்கூடிய சூறாவை ஊதி தொலைவிக்கின்றார்கள் தொலை வைத்து விட்டு செல்லலாகோ அலைவசலம் வீட்டில் வருகின்றனர் சத்தம் கேட்கிறது நீங்கள் எதிர்பார்த்து மகிழ்ச்சி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியே நோயுடைய தண்ணியெல்லாம் மறந்து தண்ணீரை கொண்டு முதலாவது தொல்விக்க முடியாத நிலை ஏற்படுகிறது உலவெடுக்க முடியாத ஒரு கஷ்டமான நிலை ஏற்படுகிறது செல்லாக சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை பூர்த்தியாக்கு கண்ணியமானவர்களே அப்படியே அண்டைய நாள் கழிக்கிறது வெள்ளிக்கிழமை நாளும் கழிகிறது அதுக்கடுத்ததாக சனிக்கிழமையினால் சொல்லலாகோ அலை வசவர்கள் முகருக்கு நுகர் நேரம் அளவிலே சஹாபாக்களை அழைக்கிறார்கள் அழைத்து சில விஷயங்களை சொல்கின்றார்கள் அதே போன்று அருமை நாயம் சொல்லலாக அலைவசல அவர்கள் அன்றைய நாள் மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு சில வசியத்துக்களை பண்ணினார்கள் அன்றைய நாளிலே சில அடிமைகளை கூப்பிட்டு அடிமைகளுக்கு சில வசியத்துக்களை பண்ணார்கள் சில அடிமைகளை சொல்லலாகோ அலைவசல அவர்கள் மன்னிப்பு அவர்களை உரிமையிட்டு விட்டார்கள் சொல்லாகோ அலைவச அவர்களின் இந்த சில ஆயுதங்களையும் அன்பழைப்பு செய்தார்கள் அன்பழைப்பு செய்தார்கள் அதே போன்று அவர்கள் வீட்டிலே லாம்பு பத்த வைப்பதற்குரிய எண்ணெய் இருக்கவில்லை அண்ணா அவர்கள் அடுத்த வீட்டுக்கு போய் வைத்து நன்மையை கொண்டு வந்துதான் அந்த இடத்திலே சொல்லலாகோ அலைவசரை வீட்டிலே லாம்பை பத்து வைத்தார்கள் அதிகமாகறத்தில்வர்கள இது செல்வத்தை கொண்டு செல்வம் கிடைக்காதா செல்வம் தாழ்ந்து போக வேண்டும் இளையவர்களோடு அவரை அதிக ஏற்படுத்த வேண்டும் என வீடு என்பதாக இறுதி கட்ட நிகழ்வுகளை வழங்கிக் கொள்ள முடிகிறது அதே போன்று இப்படியே அந்த காலம் செல்கின்ற போது அருமை நாயம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சில வசீகத்திலே பண்ணுகின்றார்கள் அவர்களை கூப்பிட்டு சில விடயங்களை சொல்லுகின்றார்கள் அதே போன்று சொல்லல்லாகோ அலைவசம் சிங்க கிழமை சுபகு தொழுகையிலே சொல்லல்லாஹோ அலைவசலும் அவர்கள் வீட்டு கதவை திறன் அப்படியே மக்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள் ஔபக்கர் சுதீக்கிறது எல்லாத்தாளர்கள் இமாம செய்துவதற்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறார் உடனே அவங்க பக்கம் துதிக்கிறது எல்லா தாராணி பார்த்து எல்லா அலை வச்சு தொழுகை நீங்க பூர்ணமாக்குங்க நீங்க தொழில்கிற மாதிரியே தொழுவீங்க என்னால தொழிலிக்க வரையலா என்று சொல்ல அல்லோ அலைத்தார்கள் செய்தார்கள் அந்த ராசியத்தை கேட்ட பாத்தி மாறது எல்லாத்தால் அன்பு அவர்கள் அழுது இரண்டாவது ஒரு சொன்னார்கள் அதை கேட்ட பாத்தி மாறது எல்லாத்தால அன்பு அவர்கள் சிரித்து விட்டார்கள் கனியமானவர்களே முதலாளி நான் வருத்துக்கு நீங்களைச்சி என்னுடைய கண் குறிச்சி இருக்கிறது தொழுகை நினைநாட்டிக் கொள்ளுங்கள் விட்டுவிடாத என்பதாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் இறுதி நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்கின்ற போது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை கிட்ட போய் சொல்லலாக வைக்கின்ற போது வழங்கி கொண்டார்கள் கண்ணியமானவர்களே இப்படியே சொல்லலாகோ அலைவச காலம் செல்கின்ற போதோ இறுதி சந்தர்ப்பம் சொல்லலாகோ அலைவச அவர்கள் அதாவது பக்கத்திலே ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்திலே அருமை நாயம் சொல்லலாகோ அலைவர் கையை போடுகின்றார்கள் அவர்கள் அதுக்குள்ளே போய் தண்ணீரை எடுத்த அப்படியே முகத்திலே தரவுகின்றார்கள் தடவை விட்டு செல்லல்லாக சொன்னார்கள் ஒவ்வொரு மவுத்துக்கும் தக்கரா திறக்கிறது மௌத்தாக கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சக்கரா வேதனை அனுபவித்தே தீர்வார்கள் எனக்கும் சக்கராத் எனவே மக்களுக்கும் சக்கராத் என்றால் செய்யப்பட்டிருக்கிறது நல்ல மக்களோட உயர்ந்த நண்பர்களோட என்னை எதிர்பார்த்தீர்கள் சென்றாலும் எங்களுக்கும் கண்ணிருவது போல்பாக்களுக்கும் கண்ணீர் வந்தது அதே நிலைமையில் இருந்த சகாபாக்கள் எல்லோரும் கண்ணீர் வலித்தார்கள் தட்டு தடுமாறினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சில சகாபாக்கள் மயக்க முட்டு கீழே விழுந்து விட்டார்கள் உடனே உமரிசாரா அவர்கள் சில சந்தர்ப்பங்களே வாழை கையோடு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் அந்த வாளை தூக்கி விட தூக்கி சொல்லுகின்றார்கள் யார் என்னுடைய மவுத்து சொல்றாங்களோ இந்த வாளால் அவங்கள விட்டுடுவேன் யாரும் என்னுடைய சந்திக்கப்படாத போல போயிருக்கிறாங்க எனவே யாரும் மௌத்துன்னு சொல்லுவானாம் நான் தாங்கமாட்டே இந்த வாளால விட்டுடுவேன் என்பதாக சொன்னார்கள் கண்ணியமானவர்களே சஹாபா நிலை உழைந்து போயிருந்தார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட காலங்களில் நெருக்கமாக இருந்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அறிவுபூர்வமாக அணுகக்கூடியவர்கள் உணர்வுபூர்வமாக அல்ல அறிவுபூர்வமாக அணுவக்கூடியவர்கள் உடனே அவுபக்கள் சுத்திக்கிறது எல்லாத்தால் அந்த இடத்துக்கு வருகின்றார்கள் வந்து செல்லவற்ற அவர் போத்திருக்கின்ற போர்வை அப்படியே உயர்த்தி பார்க்கின்றார்கள் அருமை நாயம் சொல்லோ அலைவசன் எட்டையிலே மூன்று முறை முத்தமிட்டு செல்லலாகோ அலைவசல்ல அவர்கள் மரணமான செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக எல்லா சகாபாக்களையும் அழைக்கின்றார்கள் எல்லா சகாபாக்களும் என்னதான் நடக்க போகுதோ என்னதான் சொல்ல போறாங்களோட பயான் செய்தார்கள் அந்த பயானிலே சொல்லு கொண்டார்கள் அல்லாஹூடைய அவரை போல எங்களுக்கு இதற்கு முன்னால எத்தனையோ வந்தார்கள் அவர்கள் அவங்களும் அத போலதான் நீங்கள் நபியும் இன்னும் கவலை கூட அப்படியே கண்ணீர் வடித்தார்கள் தொடர்ந்து மரணிக்காத ஒருத்திலே ஒப்படைப்போம் எனவே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி அந்த பயனாளி சொல்லிகொண்டார்கள் கண்ணியமானவர்களே வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு மா மனிதர் வரலாற்றிலே போட்டப்படக்கூடிய ஒரு நதி அவருடைய மரண இரங்கல் உரையிலே சாதாரணமாக சிறிய வார்த்தைகள் அவரை பேசுவார்கள் இரங்கல் உள்ளடக்கியான் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் எனவே நாங்கள் மீது அதிகமாக அனுபவத்தாலும் ஒரு நாள் அவர்களை விட்டு அவர்களோ அல்லது நாங்களோ பிரியத்தான் இருக்கிறோம் அல்லாஹோ என்னடியே இப்படி சொல்லல் அவடைய மரணத்துக்குப் பின்னால் ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது அடக்க செய்யப்பட்டார்கள் அதே போன்று சொன்னார்கள் தீர்மானம் இப்படி மரண செய்திருக்கிறதுக்கு பின்னால் மாத்திரமல்ல மக்களுடைய உள்ளத்திலே இருந்த வரலாறாக இருக்கிறது சொல்லலாக அவர்கள் பனியார் உறைந்திருக்கிறார்கள் பத்து வருடம் அந்த பனியார்களுக்கிடையிலே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை அவருடைய மனம் உடைய வகையிலே சொல்லலாக வாழ்க்கையிலே நடந்தது கிடையாது வார்த்தையு கூட தள்ளவாக வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது எங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் வீட்டிற்கு ஒரு வேலைக்கால் எடுத்து விட்டார் ஒரு வருடத்துக்குள்ளே அவருக்கு என்னென்ன வார்த்தைகளால் ஏற்ற முடியுமோ அகராதையிலே கெட்ட விடயங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் எல்லா வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி விடுவோம் ஆனால் நாயம் சொல்லலாக பத்து வருட பணியார் வாழ்க்கையிலே எந்த விபரீதமான வார்த்தைகளின் யாருடைய மனதும் வகையில் நடக்கவில்லை எனவே தள்ளவாக பணியார் வைப்பில் நடந்தார்கள் மனையார வைப்பில் நடந்தார்கள் சகாபா குறிப்பில் நடந்தார்கள் மக்களோடு அன்ற கலக்கண்ட குறிப்பில் நடந்தார்கள் கண்ணியமாக மிகவும் பொறுமையாக இருந்தார்கள் இன்றைக்கு மக்கள்த பொறுமை இல்லை அன்பான அல்லாஹோ நல்லார்களே பொறுமை இருக்குதே இது மிகப்பெரிய ஆயுதம் அவர்கள் அன்று காத்தின் பிரதிபல்தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் எனவே பொறுமையாக இருப்போம் அல்லா நிறைய வெற்றியை விட்டு பிரிந்தாலும் எங்களுக்கு கடைசி வசியத்தாக கொள்கையை தொள்ளித்தந்தார்கள் எனவே தொழுகையில யாரும் பராமுகமாக இருந்து நிறைவேற்றி கொள்ளுங்கள் சக்கராத்திலே தொழுகையை பற்றி நாங்கள் நிச்சயமாக கவலைப்படுவோம் சக்கராத்திலே அவனால் அங்கே போந்துதுறேக்கத்தை देखा اكو பதிர்காகை எனவே அன்பான அல்லாஹ்வினுடையர்களே தொழுகையில் அதிக கவனம் செலுத்துங்கள் அதேபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரியூஷ்பின் பதிகமா ஸலவா சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஏவி இக்கின விடையங்களை வாழ்க்கையிலே எடுத்து நடங்கள் எதுவே நாம் என்னங்களை தடை செய்து இருக்கிறார்களோ அதன் பக்கம் ஏறிட்டும் பார்க்காம தூரமாகி வாழ்ருங்கள் அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் hayatோடு வாழின்ற போது அவருடைய சுன்னத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹிவளோ சுன்னத்துக்கைகளை காட்டி சுன்றுகிறார்கள் எனவே நாங்களும் hayatோடு வாழினோம் சுன்னாக்களை தாக்குவோம் நிச்சயமாக வாழ்விலே நிச்சயமாக இருக்கிறது எனவே வல்லவன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் உள்ள மரணங்களாக முன்னுதாரணம் கூடிய yeah வாக்கியத்தையும் அனைவருக்கு தந்திடுவாயாக செல்லோ அலைவசனுடைய வாஜிபாக்கிடுவாயாக அருமை நாயம் ஆஹோ அலைவசம் அவர்களோடு கபூசன் கொள்வாயாக அவர்கள் புனிதமானவர்களாக பொறுமையாளராக குடையாளர் அந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் யாழ்லா அத்தகைய தன்மை எங்கள்ட்டையும் வருவதற்கு நீ அனுகூலம் புரிவாயாக வாழ்க்கையிலே முழு ஊமத்துக்கும் முன்னுதாரணம் உள்ள வாழ்க்கையாக்கிக் கொள்வாயாக பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிங்காய் மாணவனை பாதுகாத்த முன்னோர்கள் எங்களை சீதவியாகிச் சென்றவர்கள் அனைவர்கள் வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக